ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணாயீத்தமத்தே நமையேவிமசாச்சே தாண்டி நகம் தேமய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நாலு ஸ்லோகத்தில் ஈஸ்வர விபூதியை உபதேசம் பண்ணினார் பத்தாவது அத்தியாயத்தில் இதை கொஞ்சம் விரிவாக சொல்ல போகிறார் இப்போ சுருக்கமாக சில கருத்துக்களை சொல்கிறதுக்காக தொடங்குகிறார் இதுவரைக்கும் சொன்னதை சம்ம பண்ணுறார் இந்த பிரபஞ்சத்தில் சாத்விகமான வஸ்துக்கள் இராஜசமான வஸ்துக்கள் தாமசமான வஸ்துக்கள் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எங்கிட்டருந்து தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் ஏச்வ சாத்விகா பாவாக பாவாகான்னா பொருள்கள் உடல்கள் மனங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் அது ஏ சாத்விகா பாவாக ராஜசாகா பாவாகா தாமசாகா பாவாகா சாத்திக ராஜச தாமச பதார்த்தங்கள் பொருள்கள் அது வந்து உணர்வு அல்லது உயிருடையதாக இருக்கலாம் அல்லது உயிரற்ற பொருள்களாக இருக்கலாம் அது எதாக இருந்தாலும் சரி அது எல்லாம் மற்றையே வேதி தான் வித்தி அபராப்ரகிருதி பராப்பிரகிருத்தினுடைய இணைப்புனால தான் இது உண்டாகி இருக்குது ஒவ்வொரு பொருளையும் அபராப்ரகிருத்தியும் பராப்பிரகிருத்தியும் சேர்ந்து தான் இருக்குது ஆக அவைகளை தெரிந்துகொள் தானு மத்த ஏவ இதி வித்தி தானுன்னு அவைகளை மத்தகாயேவ என்னிடமிருந்து ஏவங்கிறது தான் என்னிடமிருந்துதான் தோன்றியிருக்கிறது மற்ற ஏவ இதி என்னிடமிருந்துதான் தோன்றியிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வாயாக இப்படி சொன்ன பகவான் இப்போ ஒரு சூக்ஷமான ஒரு விஷயம் சொல்கிற தூ தத்வகம்னு இருக்கு து ஆனால் தேஷு அகம் நாஸ்மி அவைகளில் நான் இல்லை மயி தே சந்தி அவைகள் என்னிடத்தில் இருக்கின்றன இது பெரிய தத்துவ விஷயம் அதாவது அபராப்ரகிருத்தியினுடைய காரியங்களெல்லாம் பராப்ரகிருத்தியை சார்ந்து தான் இருக்கிறது பராப்ரகிருதி வந்து அபராப்ரகிருதியை சார்ந்து இல்லை நம்ம புரிஞ்சுக்கிற பாஷையில் தெரியணும்னா பொருளெல்லாம் உணர்வை சார்ந்து இருக்கே தவிர உணர்வு பொருளைச் சார்ந்து இல்லை இது தமிழில் சொல்கிறேன் இங்கிலீஷில் சொன்னால் மேட்டரெல்லாம் கான்ஷியஸ்னஸை டிப்பெண்ட் பண்ணி இருக்கே தவிர கான்ஷியஸ்னஸ் வந்து மேட்டரை டிபெண்ட் பண்ணி இல்லை மேட்டர் ஃபங்க்ஷன் பண்ணணும்னா கான்ஷியஸ்னஸோட பிளஸ்ஸிங் வேணும் கான்ஷியஸ்னஸ்ஸோட பிளஸ்ஸிங் இல்லாமல் மேட்டர் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது ஆனால் மேட்டர் இல்லாட்டாலும் கான்ஷியஸ்னஸ் இருக்கும் அது ஃபங்க்ஷன் பண்ணணும்னு கான்ஷியஸ்னஸுக்கு அவசியம் இல்லை மேட்டர் வந்து இயங்கணும்னா கான்ஷியஸ்னஸ்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக பண்ண முடியாது இதுதான் ஃபிலாசஃபி தத்துவம் அதை இங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கார் இப்போ நம்மளே எடுத்துக்கொண்டோம்னா நான்கிற தத்துவம் இல்லாமல் உடம்பு மனம் இதெல்லாம் செயல்பட முடியாது ஆனால் உடம்பு மனம் இல்லாட்டாலும் ஆழ்ந்த உறக்கத்தில் நான் சுதந்திரமாக தான் இருக்கேன் இந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தத்துவத்தை அண்டத்துக்கும் நாம் அப்ளை பண்ணி பார்க்கணும் பிரபஞ்சத்துக்கும் இதே நியத்தி இது மேக்ரோ லெவலாக இருந்தாலும் மைக்ரோ லெவலாக இருந்தாலும் ஒன்று இந்த மேக்ரோ மைக்ரோ எல்லாமே ப்யூர் கான்சியஸ்னஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இந்த ப்யூர் கான்ஷியஸ்னஸ் தான் பராப்ரகிருதி தூய உணர்வு சுத்த சைத்தன்யம் இந்த அபராப்ரகிருதி தான் மாயாசக்தி மாயாசக்தி சுத்த சைத்தன்யத்தை சார்ந்திருக்கிறது சுத்த சைத்தன்யம் மாயாசக்தியை சார்ந்தில்லை பொய்யான இந்த பிரபஞ்சம் மாற்றம் நிறைந்த வாழ்க்கை மெய்ப்பொருளை சார்ந்து இயங்குகிறது பொய்யான பாம்பு மெய்யான கயிறை இருப்பது போல மாயத்தோற்றமான இந்த பிரபஞ்சம் இந்த மெய்ப்பொருளை சார்ந்திருக்கிறது அபராப்ரகிருதி பராப்பிரகிருத்தியை டிபெண்ட் பண்ணியிருக்கு பராப்பிரகிருதி அபராப்ரகிருதியை டிபெண்ட் பண்ணலை இதுதான் சூக்ஷமான ஞானம் இது நம்ம அறிவில் தெரிஞ்சுக்கணும் இத வந்து ஒன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது நம்ம அனுபவிச்சுருக்கிற விஷயத்துல இருக்கிற சூக் கல்றார் பகவான் ஆகவே இந்த படைப்புல நாம் உண்மையான மன அமைதியோட வாழணும்னா இந்த படைப்பினுடைய நுண்மையான தன்மையை நாம் உணரணுங்கிறது தான் பொருள்விகா பாவாஹா ராஜசாஸ்தாம